ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் ஹோமம் பண்ணுறபொழுது சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை விரிவாக பார்த்தோம் ஒவ்வொரு மகர்ஷியும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஆகுதிகளை சொல்லியிருக்க இப்போது நாம் அடிப்படையாக ஆபஸ்தம்பருங்கிற மகரிஷி நமக்கு காண்பிச்ச வழிமுறையில் பார்த்தோம் இது ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி மந்திரங்களையும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் ஆகுதிகளையும் நமக்கு சொல்லியிருக்கா ஹோமத்தையும் காண்பிச்சிருக்கா இப்போது மாசிஸ்ராத்தம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது மாசிஸ்ரார்த்த விதானமாக நாம் ஹோமம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரங்கள் இந்த ஏழு மந்திரங்கள் ஏழு எண்ணிக்கை உள்ள மந்திரங்கள் இதிலேயே ரெண்டு ஆகுதி மாத்திரம் செய்து பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் இருக்குது அதற்கு பிண்டபித்ன விதானம் அப்படின்னு முதல்லையே நாம் பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி எண்ணிக்கையில் ஆகுத்திகள் நமக்கு காண்பிச்சிருக்கா போதாயனர் அப்படிங்கிற மகரிஷி சிராதத்தில் சொல்கிற பொ நிறையா ஆகுதிகள் காண்பிச்சிருக்கார் முதல்ல நெய்னாலே அஞ்சு ஆகுதிகள் பிறகு அன்னத்தினாலே மூன்று பிறகு எவாகோன்னு சொல்லக்கூடிய திரவியத்தினாலே மூணு பிறகு இருபத்தி இப்படி நிறையா ஆகுதிகள் போதாயனங்கிற மகர்ஷி காண்பிக்கிறார் ஒவ்வொரு மகர்ஷிகளும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இந்த ஹோமத்தை காட்டியிருக்க இப்போது இந்த ரெண்டு ஆகுதி உள்ள மந்திரம் வேறு மந்திரம் ஏழு ஆகுதிகள் பண்ணும்பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேறு ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை பிரார்த்திக்கிறது இப்போது இந்த ஏழு ஆகுதிகளை நாம் ஏன் அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா பலன்களை இந்த ஏழு ஆகுதிகள் பண்ணக்கூடிய மந்திரங்கள் பிரார்த்திக்கிறது இந்த ரெண்டு ஆகுதி ரெண்டு ஹோமம் பண்ணி சிராத்தம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒரு மாதிரி பலனை பிரார்த்திக்கிறது இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்னென்னா இந்த ஏழு ஆகுதிகள் பண்ணி பண்ணுற பொழுது சொல்லக்கூடிய பலன்கள் இந்த ரெண்டு ஹோமம் பண்ணி பண்ணுற பொழுதும் இந்த பலன்கள் நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கிறது அப்படின்னா வேதம் நமக்கு காட்டுறது ஏன்னா மகரிஷிகள் நமக்கு ஒவ்வொரு கர்மாக்களையும் சொல்கிற பொழுது நான்கு வேதங்களையும் அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்முடைய கர்மாக்களை ரிஷிகள் சொல்லியிருக்கார் சந்தியாவந்தனத்திலிருந்து பார்த்தால் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கார் ஒவ்வொரு மாதிரின்னா அந்த மந்திரங்கள்லே வித்தியாசம் நாம் அந்த சந்தியாவந்தனம் பண்ணுற பொழுது அந்த காலத்திலையோ அந்த சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய முறையிலையோ வித்தியாசம் இல்லை மந்திரங்களில் மாத்திரம் வித்தியாசம் வருது ஏன்னா நான்கு வேதங்களையும் அடிப்படையாக வச்சுட்டு நமக்கு ரிஷிகள் கர்மாக்களை காண்பிச்சுருக்க ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு காண்பிக்கிறது ஒவ்வொரு மந்திரங்களையும் இந்த ஏழு ஆகுதிகள் பண்ணுறதுனாலே ஏழு ஆகுதிகள் பண்ணுற பொழுதும் நமக்கு பலன் பிரார்த்திக்க வருது ரெண்டு ஆகுதியினாலேயே ஏழு ஆகுதிகள் பிரார்த்திக்கிற பலன் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கிறது அப்படின்னு மகரிஷிகள் சொல்லியிருக்கா அங்கே தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா ஒவ்வொரு மந்திரங்கள்லேயும் நான்கு அம்சங்கள் இருக்கு அதாவது அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஸ்வர காலம் அந்த மந்திரத்திற்குன்னு உள்ள ரிஷி அந்த மந்திரத்திற்குன்னு உள்ள சந்து அந்த மந்திரத்திற்குன்னு உள்ள தேவத்தை இந்த நான்கும் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஸ்வர காலம் இருக்குது ஒரு ஸ்வரம் இருக்குது அதை எந்த எந்த காலத்தில் சொல்லணும் அதாவது காலம்னால் இழுத்து சொல்கிறது மத்தியமமாக சொல்கிறது வேகமாக சொல்கிறதுன்னு ஒன்றும் மெதுவாக சொல்கிறது கொஞ்சம் இறஞ்சி சொல்கிறது ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இதற்கு ஸ்வர பேர் ரெண்டாவது அந்த மந்திரத்தை நமக்கு காண்பித்த ரிஷி மூன்றாவது அந்த மந்திரத்திற்குன்னு உள்ள சந்தஸ் சந்தகானா இந்த காலம் மீட்டர் அளவு இவ்வளவு அக்ஷரங்கள் இருந்தால் அந்த மந்திரம் இந்த சந்தை சேர்ந்தது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கு இப்போது நாம் காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் அந்த மந்திரத்துக்கு என்ன பெயர்னா சாவித்ரி மந்திரம்னு பெயர் சாவித்ரீம்போ அனுப்ரூஹி அப்படின்னு கேட்குறான் பையன் தகப்பனார்ட்ட உபநயனத்தில் பார்க்குறோம் சாவித்ரிங்கிற மந்திரத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தான் கேட்கிறான் ஆனால் காயத்ரின்னு தான் நாம் சொல்கிறோம் அந்த மந்திரத்தை ஏன்னா அந்த மீட்டரில் அது அமைஞ்சிருக்கு காயத்ரின்னு ஒரு மீட்டருக்கு பெயர் ஒரு சந்தஸுக்கு பெயர் அந்த அள அந்த மீட்டர் அளவுனுடைய பெயரை தான் நாம் அந்த மந்திரத்திற்கு சொல்கிறோம் சந்தியாவந்தனத்திலேயே சாவித்ரியாக ரிஷிகின்னு தான் நாம் சொல்கிறோம் ஆகையினாலே அந்த மந்திரத்திற்கு சாவித்திரின்னு பெயர் அந்த மீட்டரில் அது அமைஞ்சதுனாலே அதற்கு காயத்ரின்னு வெளிப்படையாக நாம் சொல்கிறோம் அடுத்தது அந்த மந்திரத்திற்கேன்னு உள்ள தேவதை இந்த ஸ்வரகாலம் ரிஷி சந்து தேவதை இது நான்கையும் தெரிஞ்சுன்னு தான் ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லணும் அப்படின்னு ஆஸ்வலாயனருங்கிற மகரிஷி நமக்கு காண்பிக்கிறார் ஆகையினாலே தான் ருக்வேதக்காரர்களெலாம் க ஸ்ராத்தம் முதலிய கர்மாக்கள்லாம் பண்ணுற பொழுது போய் பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ரிஷி சந்து சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பாள் ஒரு புண்ணியாக வாசனம் பண்ணுறான்னா கூட இமம்மே வருண சுனசேபோ வருண்திருஷ்டுப்பு அப்படின்னு சொல்லுவாள் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இமம்மே வருணங்கிற மந்திரத்திற்கு சுனசேபருங்கிறவர் ரிஷி திருஷ்டுப்புங்கிற சந்தஸில் அமைஞ்சிருக்கு வருணங்கிறவர் தேவதை இது நான்கையும் தெரிஞ்சின்னு தான் ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்கிறதுன்னு அடிப்படையாக அசுவலாயனர் காண்பிச்சுருக்க ரிஷி சந்து சொல்லிவிட்டு கர்மாக்களை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரிக்வேதத்தில் பார்க்கலாம் இதே போல் ஒவ்வொரு ரிஷியும் சொல்லியிருக்க யஜுர்வேதத்திலையும் உண்டு இது நாளும் உண்டு சாமவேதத்திலையும் நாளும் உண்டு அதரவண வேதத்திலையும் நாலும் எல்லா மந்திரங்கள்னு என்ன இருக்கோ அவ்வளவுக்கும் ரிஷி சந்துங்கிறது உண்டு ஏன் இது நாளும் வச்சுருக்கா அப்படின்னா அங்கே தான் சாரஸ்யம் இது நாளையும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு விதமான பலன் நமக்கு கிடைக்கிறது இப்போ காயத்ரின்னு ஒரு சந்தஸ் இருக்குது இந்த மந்திரம் இந்த சுரத்தில் சொல்லணும் இந்த மந்திரத்திற்கு இன்னார் ரிஷி இந்த சந்தஸில் அமைஞ்சிருக்கு இதுதான் தேவதை இந்த மந்திரத்திற்கு அப்படின்னு இது நாளும் தெரிஞ்சிக்கிறதுனால நமக்கு அந்த அந்த மந்திரம் தயாராகிடுறது பலனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது இதை சாதாரணமாக தினமும் பிரம்மயஜம் சொல்கிற பொழுதே இந்த நியமங்கள் உண்டு தினமும் வேத வேதம் கொஞ்சது கொஞ்ச சொல்லணும்னு சாஸ்திரம் பிரம்மயஜம்னு பிரம்மயஜ பிரச்சினம்னு பிரம்மயஜமாக தினமும் வேதத்தை கொஞ்ச சொல்லணும் குறைஞ்ச பட்சம் ஆறு நிமிஷமாவது வேதம் சொல்லணும் அல்லது வேதம் சொல்லி கேட்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்க அதற்கு பேர் அந்த பிரம்மயஜம் சொல்கிற பொழுதே இது நாளையும் தெரிஞ்சிண்டுதான் சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சுருக்க ஏன்னா இந்த நாளையும் தெரிஞ்சின்று சொல்கிறதுனால தெரிஞ்சுன்ற மாத்திரத்திலேயே அந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு தயாராகிடுறது நாம் அந்த மந்திரத்தை சொன்ன உடனேயே பலனை கொடுக்கறது அந்த மந்திரம் அப்படின்னு நமக்கு மகர்ஷிகள் காண்பிச்சிருக்க அதுபோல் இந்த ஸ்ராத்த மந்திரங்கள்லேயும் இந்த நியமங்கள் வருது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்